நூற்றி தொன்னூற்றி நான்கு ஜாபி ரதி கூறியதாவது நான் நோயுற்ற போது நபி சொல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் என்னை நோய் விசாரித்து வந்தார்கள் நான் நிலையில் இருந்தேன் அப்போது நபி சொல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் ஒழு செய்துவிட்டு அந்த தண்ணீரை என் மீது ஊற்றினார்கள் உடனே நான் மயக்கத்தில் தெளிந்து உணர்வு பெற்றேன் அப்போது நபி சொல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே என்னுடைய சொத்துக்கு வாரிசு யார் என்னுடைய உடன்பிறப்புகள் மட்டுமே எனக்கு வாரிசாக ஆகும் நிலையில் நான் உள்ளேனே என்று கேட்டேன் அப்போது பாக பற்றிய நான்காவது அத்தியாயம் நூற்றி வசனம் இறங்கியது